அதாவது கொட்டி வரல தர்மகாண்டம் தர்மகாண்டம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆரம்பிச்சு திரமகாண்டம்னு ஆரம்பிச்சிருக்கு அப்படி இருக்கறதுக்கு இங்க சொன்ன விஷயங்கள் அவளை கொண்டு போய் சேர்க்கறேன்னு சொன்னா அவ்வளவு நானும் இது இந்த அத்தியாயமே வேற அந்த அத்தியாயமே வேற இந்த அத்தியாயத்தில் சொன்னதுன்னா அதனுடைய சேஷம்னு சொன்னா இந்த பிரிக்கிறதுக்கு ஒண்ணும் அர்த்தமே இருக்காது ஞான காண்டம் கர்மகாண்டம் இது உபனிஷத்து அது கர்மகாண்டம் பிரிக்கிறதுக்கு ஒரு அவசமே இல்ல உங்களுடையன்னு கேட்டா அப்படியானாலும் இங்கேயே உபாதனா விதியை சேர்த்து போகணும் எப்படியா இருந்தாலும் விதியை விட போறது இல்லை இந்த வேதம்னு சொன்னா அது விதி விதியைத்தான் சொல்றது அப்படிங்கிறது தீர்மானம் அது கர்மகாண்டத்துல இருக்கக்கூடிய கர்ம விதியாவது வச்சுருங்கோ இல்ல வேதாந்தத்திலே இருக்கக்கூடிய உபாதனா விதியாவது வச்சுங்கோ சர்வதா விதிபரமாக இருக்கிறதுனால கிரியார்த்தம் அதனாலதான் பிரமாணம் சொல்லணும் வெறும் பிரம்மஸ்வரூபத்தை மீனிங் அதனால எந்த ஒரு தேவதைன் எனக்கு மூணு கலந்துருங்க இனிமேல் ساينஸ் டார்கிளோ ஆஃப் தி ساينஸ் கம்யூனிட்டி ஆதி இருக்கு ரெலினே ஆ ரீன் சொல்றதெல்லாம் குவாண்டிஃபை எடி குவாண்டிஃபையபிள் இந்த உலக என்ன ஞானம் இல்லை வரல கே கே இமிட்டலா தூர வந்து அது இந்த யே एवरी ஒன் சைன்ஸ் ஹீ இஸ் குவாண்டிஃபையபிள் நோயர் கனவார ரிடிங் இதோ நா அப்போ சித்திரத்துக்கு பகம் முடிச்சி ஆல் சென் ரொம்ப ஒரு விசேஷ நா பண்ணோம் அது தோ 전체 하게 한게 반하기 위해 된다 그 रिलेशन बिटवीन एनर्जी मॅटर அது मुषिक कारण फ्री आ रहा और ब्रह्मा बाकी टूटी거든요 तो ना हम बोलते हैं और तो सीखा ये कारण क्या हो सकता है वो मतलब ये है कि ये हमारा हाना शास्त्र ओर इसका ना தெரியதேங்கிறதுக்காக அதிக முடியாது அதை சொல்றதுக்குதான் இந்த சப்த பிரமாணம் வந்துதான் பாத்தீங்கன்னா ய்திரமாணம் இப்ப ஒரு அப்பா வந்து விஷம்வா அப்படின்னு சொல்றான் என்ன எந்த மாதிரி சந்தர்ப்பத்துல சொல்றான் அவன் யாரும் சாப்பிட்டு நான் போயிட்டு வரேன் சொல்லுறேன் அங்க போறதும் விஷத்தை சாப்பிட்றதும் ஒண்ணு அப்படிங்கறது அங்க போகாதேங்கிற தாற்பரியத்து சொல்றான் இப்ப விஷம்புங்கிற சப்தத்திலேருந்து நமக்கு முதல்ல வருது என்ன விடத்தை சாப்பிடு அப்படின்னு கிடைச்சிருக்கு ஆனா இதை சொல்றதுக்காக வந்து இதை தாப்பர்மில்லை நீங்க அங்க போய் சாப்பிடாதே அப்படின்னு சொல்றதுக்கு தானே தாற்பயம் அப்ப என் இந்த வாக்கியமானது என்னத்தை போதிக்கிறது விடத்தை சாப்பிடுன்னு போதிக்கிறதா இல்ல அவாத்தனை சாப்பிடாருங்கறத போதிக்கிறதா அப்படின்னு சொன்னா அவாத்தனை சாப்பிடாருங்கிறத தான் போதிக்கிறது விடதுசா அப்படிங்கிறது இது அர்த்தமே இல்லை நமக்கு முதல்ல இப்ப தெரியுறது ஆனா இவன் இப்படி சொல்ல மாட்டானே அப்படின்னு பார்த்து தாற்பயம் தெரிஞ்ச உடனே வேற அர்த்தம் ஒண்ணு புரிஞ்சுது அப்ப எந்த அர்த்தமும் சப்தத்துக்கு தாத்ய விஷயமாக இருக்கோ அதைத்தான் நாம கிரகிக்கலாம் அதுதான் இருக்கு பாக்கி ஆபாதத்தாக தெரிஞ்சது அதுக்கு ஒண்ணு அர்த்தமே இல்லை இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது பிரம்மஸ்வரூபத்தை வந்து சமாதான வர்ணானம் கொண்டிருக்க சத்தம் வசதியும் உபதேசம் பண்றது இது போல எழுதிக்க இந்த பிரம்மஸ்வரூபத்தை எதுக்காக உபதேசம் பண்றாங்க இந்த பிரம்மன் குடும்பத்த தாற்பரியம் இருக்கோ அததான் இல்லைன்னு இவ்வளவு நேரமா சொல்லிட்டு வாங்க ஏன்னா விதி இல்லாட்ட அந்த விஷயத்துல தாப்பர்மே இருக்க முடியாது விதிக்கு எது தேவையோ அதைத்தான் சொல்லிக் கொடுக்க முடியும் பிரம்மங்கிறது விதிக்கு தேவையில்லை அப்போ அதுல தாற்பயம் இல்லை அப்ப எதுக்காக சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் சில சமயம் இந்த கர்ணாவில் இவ்வளவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி மலைச்சு போய் நின்றுடுவோம் யாரே கர்த்தரவாக இருக்கிறோம் இது நம்மளால முடியாது நமக்கு இவ்வளவு செக்தி இல்லை அப்படின்னு நம்ம சின்ன பார்த்து நீங்க அப்படியா சர்வ ஜகத்தையும் திருஷ்டி பண்ணக்கூடிய பரமாத்மஸ்வரூபம் இல்லையா அவ்வளவு சக்தியே அவ்வளவு நம்மளால முடியும் உண்டு பண்ணறதுக்காக சொல்லியிருக்கு அவளாலே சொல்லிடுது ஆனா பிரம்மன்னு இருக்குன்னு சொல்றதுக்காக வரல இல்ல ஒரு பிரம்மத்தை ஒரு கல்பனம் பண்ணி பிரம்மங்கிறது ஜெகத்துக்கே சிரஷ்டாவாக இருக்கு பாரு இவ்வளவு சர்வசக்தி சர்வஜத்வத்தோட இருக்கு பாரு அப்படின்னு ஒரு கல்பனைய பண்ணி அப்பேற்பட்டவன் ஆக்கம் நீ அப்படின்னு சொல்லிக் கொடுத்தால் இது வரைக்கும் கர்மாவில் பிரவர்த்திக்கு ஒரு விசாசமாக இதுல தாற்பயம் இல்லை அப்பேற்பட்டதாக ஒரு பிரம்ம இருக்குறதுல தாற்பயமே இல்லை இல்லையா அதை விஷம் தூங்குற மாதிரி எதுவுமே உபாசனைங்கிறது ஒரு கிரியர் அது பிரம்மோபாசனம் அர்த்தம் இல்லை உபாசனைங்கிறது ஒரு கிரியர் கிரியையை வசிக்கிறது கிரியைக்கு ஒரு ஆலம்பனம் வேணும் எதையோ ஒன்னை பிடிச்சதே அத்தியந்தனம் பண்ணணும் அதுக்கு உபாசனையுடைய விஷயமானது கல்பிதமாக கூட இருக்காங்க அது உண்மையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அதனால இப்ப இவ்வாறுடைய மதத்தில் அகம் பிரம்மாஸ்மி வித்யாவே இந்த ஆத்மஸ்வரூபம் ஒன்று இருக்கு இந்த ஆத்மஸ்வரூபம் இப்படி எல்லாம் ஒரு தியானம் பண்ணணும் உபாசனம் உண்மை அப்படி இல்லை வாசன் வேணு பார்க்க வாக்க வேணுவாக பாரு வச்சு கூட உபாதனம் பண்ணலாம் அந்த மாதிரி வச்சுக்கணும் கருத்து பிரதிபாதனையே முப்பது நைதா காம்சம் வியாட்சாசம் இன்னும் இந்த அர்த்தவாத கணக்குல